ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய சனாதன தர்மங்களே நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் எப்படி நமக்கு சொல்கிறது அதை நாம் எப்படி கடைபிடிக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக நாம் பார்த்துன்னு வரோம் அதில் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லி சிறசில அஞ்சு தடவை குட்டிண்டு அதுக்கப்புறம் பிராணாயாமத்திலேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு நம்முடைய ரிஷிகள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா அதை பற்றி தொடர்ந்து நாம் பார்த்துன்னு வரோம் அதில் நிறையா சூக்ஷ்ம விஷயங்கள் நிறைய இருக்குது ஏன்னா நம்முடைய கர்மாக்கள்லாம் எப்படின்னா நம் வாழ்க்கைக்கு ரொம்ப உகந்ததாக அமைஞ்சிருக்கு நம்முடைய கர்மாக்கள்லாம் நம்முடைய கர்மாக்கள்லாம் ரிஷிகள் நமக்கு சொன்ன மாதிரி நாம் ஒவ்வொன்றையும் செய்துன்னு வந்தால் அதுவே நமக்கு மனோபலத்தை கொடுக்கறது தேக ஆரோக்கியத்தை கொடுக்கறது அதுவே நமக்கு ஒரு எக்ஸசைஸாகவும் மாறுது உடற்பயிற்சின்னு நாம் தனியாக செய்ய வேண்டியதே இருக்காது இப்போது இந்த நாளில் நாம் உடற்பயிற்சின்னு நாம் தனியாக செய்கிறோம் அதற்குன்னு தனியாக நாம் நேரத்தை செலவழிக்கிறோம் ஆனால் நம்முடைய ரிஷிகள் நம்முடைய கர்மாக்களேயே உடற்பயிற்சியாகவே தான் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்க இப்போது நாம் பண் உடற்பயிற்சின்னு பண்ணுறோமே அவைகளுக்கெல்லாம் ஏதாவது பலன் உண்டோ அப்படின்னு பார்த்தா ஒரு பலனும் இல்லைன்னு தான் தோன்றுறது ஏன்னா நாம் கை கால்களை அசைக்கிறது எது செய்தாலுமே அதில் ஒரு பிரயோஜனம் இருக்கணும் நம்முடைய சாஸ்திரம் சொல்கிற பொழுது பிரயோஜனம் அனுதிஷ நமந்தோபி பிரவர்த்ததே அப்படின்னு எந்த ஒரு பிரயோஜனத்தை பிரயோஜனமும் இல்லாமல் ஒரு காரியத்தை யாரும் செய்யப்படாது ஒரு காரியத்தை செய்தால் அதில் ஒரு நமக்கு ஒரு லாபம் இருக்கணும் அனாவசியமாக கை கால்களை ஆட்டிகிட்டே இருந்தால் அது விர்தாச்சேஷ்டான பேர் அனாவசியமாக ஆட்டுறது கை கால்களை அது மாதிரி ஆட்டப்படாதுன்னு சாஸ்திரம் அனாவசியமாக காலாட்டின்ண்டே இருக்கப்படாது கையாட்டின் இருக்கப்படாது ஏன்னா ரொம்ப எனர்ஜி அதில் செலவிழ செலவாகுறது நம்முடைய சக்தி கை கால்களை ஆட்டுறதுனால ரொம்ப செலவாகுறது அப்படி அனாவசியமாக நாம் செலவழிக்கப்படாது அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் நமக்கு சொல்கிறது அதுக்கத்தான் உடற்பயிற்சியாகவே நம்முடைய கர்மாக்கள்லாம் வச்சுருக்கேன் இப்போ இந்த நாளில் அதெல்லாம் சரியான முறையில் நாம் செய்யாததுனால உடற்பயிற்சின்னு தனியாக செய்யும்படியாக வருது அந்த உடற்பயிற்சிக்குன்னு ஒரு படிப்பு அது சொல்லிக் கொடுக்குறதுக்குன்னு டாக்டர்கள் அதுக்குன்னு ஒரு ஆஸ்பத்திரி இவ்வளோ வந்துடுத்து அதில் ஃபிசியோதெரப்பி இது மாதிரிலாம் சொல்கிற அதை உடற்பயிற்சியை பார்த்தா ஆஜபரம் பண்ணுற மாதிரியும் சுக்லாம்பரதரம் பண்ணுற மாதிரியும் சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரியும் இப்படி தான் இருக்குது அந்த உடற்பயிற்சிகள்லாம் ஆக நாம் சரியான முறையில் ஆச்சபரம் பண்ணினால் இந்த சுக்லாம்பிரதனம் பண்ணுறது இவைகள்லாம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது இவைகள்லாம் சரியான முறையில் பண்ணினாலே உடற்பயிற்சியாகவும் ஆயிடுறது அதிலேருந்து நமக்கு ஒரு புண்ணியமும் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய லாபம் நமக்கு அனாவசியமாக நடந்துகிட்டே இருக்கிறது ஒரு புண்ணியம் இல்லாத ஒரு விஷயம் அதுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு கோவிலை ஒரு பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்தால் கூட ஒரு புண்ணியம் உண்டு அனாவசியமாக நடக்காமல் ஒரு கோவிலை சுற்றிட்டு வரணும் இப்போ உடற்பயிற்சின்னு போகிறவாலே அது மாதிரி பண்ணணும் பிள்ளையார் கோவில் இருந்தால் பிள்ளையார் கோவிலை சுற்றணும் அல்லது பக்கத்தில் உள்ள கோவிலை பிரதக்ஷம் பண்ணுறது அப்படின்னு அப்படி பண்ணிட்டு வரணும் அதுபோல் நமக்கு ஒரு உடற்பயிற்சியாகவே தான் நமக்கு இந்த சுக்லாம்பரதன்கிறத ரிஷிகள் நமக்கு வச்சிருக்கான் இந்த சுக்லாம்பரதனம் அந்த ஸ்லோகத்தை சொல்லி அஞ்சு தடவை குட்டிக்கணும் இது இதில் நிறைய சுவாரஸ்யம் இருக்குது ரெண்டு மூணு நாளாக பார்த்துன்னு வரோம் அதில் சொல்ல வேண்டியது பார்த்தா இன்னும் பாக்கி நிறைய இருக்குது அதில் இன்னொரு சுவாரஸ்யம் அதில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த சுக்லாம்பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜங்கிற ஸ்லோகம் இருக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லி அஞ்சு தடவை தலையில் குட்டிக்கிறோம் இந்த ஸ்லோகம் யாரை சொல்கிறது அப்படின்னு பார்த்தா உடனே நமக்கு சொல்லுவோம் மகாகணபதி தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறோம் பிள்ளையார நினச்சிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதுன்னு வச்சுன்னு இருக்கோம் ஆனால் அந்த ஸ்லோகத்தை சொல்லி பார்த்தா அதில் பிள்ளையாரோட பேரே வரல அந்த ஸ்லோகத்தில் சுக்லாம்பரதரம் வெள்ளையான வஸ்திரம் கட்டின்னு இருக்கார் விஷ்ணும் விஷ்ணுன்னா எல்லா இடங்கள்லையும் வியாபிச்சிருக்கார் சசிவர்ணம் சந்திரன் மாதிரி நிறத்தோடு இருக்க சதுர்புஜம் நான்கு கைகள் பிரசன்ன வதனம் சிரிச்ச முகமாக இருக்க தியாயேது சர்வ விக்னோப சாந்தஜே அப்படிப்பட்ட மூர்த்தியை தியானம் பண்ணுறோம் எதுக்குன்னா எல்லா விக்னங்களும் எல்லா இடையூறுகளும் போகணுங்கிறதுக்காக அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்கிறேன் இதில் எந்த சப்தம் பிள்ளையாரை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தா தோணமாட்டேங்கிறது ஒரு சாரார் விஷ்ணுன்னு இருக்குது அங்கேனால விஷ்ணுவை இது குறிக்கிறதுன்னு சொல்லலாமா அப்படின்னா சொல்ல முடியாது ஏன்னா அவர் சுக்லாம்பரதரர் இல்லைவர் வெள்ள வஸ்திரம் கட்டிக்கிறவர் இல்லை கிருஷ்ணர் பீதாம்பரதாரி அங்கினால் கிருஷ்ணனை குறிக்கலை அந்த ஸ்லோகம் அப்போது பிள்ளையார இங்கே எப்போ குறிக்கிறதுன்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அதில் சுவாரஸ்யம் இருக்குது என்னென்ன ரெண்டு விதமான வழி சொல்லியிருக்கார் ரிஷிகள் என்னென்னா மகாகணபதியினுடைய அவதாரத்திலிருந்து பிள்ளையார நினச்சிக்கிறது அப்படின்னு இருக்குது மகாகணபதியினுடைய அவதாரத்துக்கு முன்னாடி பிரம்மாவன் நினச்சிட்டுதான் காரியங்களை ஆரம்பிக்கிறது அப்படின்னு வச்சுட்டுருந்தான் ரகுவம்சத்தில் பார்த்தா திலீபன்னு ஒரு ராஜா அவருடைய பத்னி பேர் சுதக்ஷி நானு பேர் அவர் யாருன்னா நான் நாலாவது தலைமுறை ராமர் ராமன் ராமனுடைய தகப்பனார் தசரதர் தசரதருடைய தகப்பனார் அஜன் அஜனுடைய தகப்பனார் ரகு ரகுவனுடைய தகப்பனார் திலீபன் அந்த திலீபன்கிற ராஜாவுக்கு சந்ததிகள் ஏற்படலை அவர் தன்னுடைய குல ஆச்சாரியரான வசிஷ்டரை பார்க்கறதுக்கு கிளம்புறார் அப்போது எல்லா இடையூறுகளும் போகிறதுக்காக பூஜை பண்ணிட்டு கிளம்புறார் யாரை பூஜை பண்ணிட்டு கிளம்புறார்னா அதாபியர்ச்ச விதாத்தாரம் பிரயத்தௌ புத்திர காமியா தௌதம்பதி வசிஷ்ட குரோர்ஜக் மதுராசிரமம் அப்படின்னு வருது காளிதாசன் சொல்கிறார் என்னென்னா அதாபியர்ச்ச விதாத்தாரம் பிரம்மாவை பூஜை பண்ணிட்டு கிளம்பினா அப்படின்னு வருதுங்க ஏன்னா விக்னம் போகிறதுக்காக பிரம்மாவை பூஜை பண்ணினான்னு இருக்கு இப்போ இந்த சுக்லா அம்பரதனம் ஸ்லோகத்தை பொருத்தமாக இருக்குது இந்த ஸ்லோகம் பார்த்தா அவரும் சுக்லா அம்பரதரர் தான் பிரசன்னவதனர் முகமாக இருக்கார் அவருக்கும் சதுர்புஜம் இருக்குது இந்த ஸ்லோகம் பிரம்மாவுக்கும் பொருத்தமாக இருக்குது அப்படின்னு தெரியுது அதனால தான் பிரம்மாவை நினைச்சிண்டு நாம் இந்த தலையில் குட்டிக்கிறோம் ஏன்னா நம்முடைய கர்மாக்கள்லாம் இப்படிதான் தான் செய்யணும் அப்படின்னு நமக்கு வகுத்து கொடுத்தவர் பிரம்மா ஆகையினால் பிரம்மாவை நினச்சிண்டு நாம் இந்த கர்மாவை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஒரு சாரார் ரிஷிகளுடைய அபிப்பிராயம் இன்னொரு சாராருடைய ரிஷிகளுடைய அபிப்பிராயம் இது மாதிரி தலையில் குட்டிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு வகுத்து கொடுத்தவர் பிள்ளையார் தானே இந்த ஸ்லோகம் பிள்ளையார குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அப்போது எந்த பதம் பிள்ளையாரை குறிக்கிறது இந்த ஸ்லோகத்தில் அப்படின்னா பிரசன்னவதனம் அப்படின்னா பிள்ளையாரை குறிக்கிறது பிரசன்னவதனகா அப்படின்னு பிள்ளையாருக்கு பேர் பிரசன்னவதனகான்னால் யானை நிற்கும் பொழுது பக்கத்து பக்கத்துலேருந்து யானையை பார்த்தா அதனுடைய வாயை பார்த்தா சிரித்த முகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கலாம் ச சைடிலேருந்து பார்த்தா அதனுடைய வாயை பார்த்தா சிரிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் பிரசன்னவதனகான்னு பிள்ளையாரை குறிக்கிறது ஆகினாலும் இந்த ஸ்லோகம் பிள்ளையாரை குறிக்கிறது அப்படின்னு ஒரு சாராடு சொல்லியிருக்க நாம் பண்ணும்பொழுது வா ரெண்டு பேரையுமே நினச்சிக்கணும் நினச்சிண்டு தலையில் குட்டிக்கணும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி அப்படிங்கிறது தெரிகிறது மேலும் இதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னென்னா இந்த சுக்லாம்பரதனம் விஷ்ணு இதை சொல்லி நாம் தலையில் குட்டிக்கிறதுனால அந்த அமிர்தசிரவாங்கிற தாரை நம்முடைய மூலையில் அது நம்முடைய மூளையை ரொம்ப சுத்தம் பண்ணுறது அதன் மூலமாக நமக்கு ரொம்ப நிம்மதியான ஒரு நிலை நமக்கு கிடைக்கிறது நல்ல தூக்கம் வருது அப்படின்னு இவ்வளோ தூரம் அதில் பலம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இதை ஒரு இடத்துல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒரு தேசத்தில் அது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்